ஒப்பிலாத அப்பன் உப்பிலி அப்பன் லவணவர்ஜித சுவாமி திருவேங்கடமுடையானே சோழ தேசத்தில் எழுந்துருளியிருக்கிறார் ஆழ்வாரை எப்படியோ தன்னிடத்தில் சேர்த்து கொண்டவன் பேயாழ்வாராலும் நம்மாழ்வாராலும் திருமங்கையாழ்வாராலும் பாடப்பட்ட பகவான் அதேபோல ஓர் பாசுரத்தை புயாழ்வாரிடத்தும் ஏற்றுக்கொண்ட எம்பெருமான் இப்படி பல பெருமகள் படைத்தவர் திருவிண்ணகர் அப்பன் ஒப்பிலாத அப்பன் பூலோகத்தில் இருக்கும் சில திவ்வதேசங்களுக்கு மட்டும் வைகுந்தத்தின் மேன்மை உண்டு ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டமாகவே கொண்டாடுகிறோம் ஆனால் ஸ்ரீரங்கம் என்னும் பெயரில் விண்ணகர் வைகுந்தம் என்கிற பெயர் சேர்க்கப்படவில்லை சில சில திவ்வதேசங்களில் விண்ணகர் என்கிற பெயரோடையே இருக்கும் பாண்டிய நாட்டு திருத்தலங்களுள் ஸ்ரீவைகுண்டம் அந்தப் பெயரோடையே உள்ளது அதேபோல நந்திபுர விண்ணகரம் பரமேஸ்வர விண்ணகரம் அரிமேய விண்ணகரம் வைகுந்த விண்ணகரம் இவையெல்லாம் இன்னென்ன பேரோடே விண்ணகர் விண்ணகர் என்று கொண்டாடப்படுகிறது ஆனால் நேரே விண்ணகர் என்கிற உயர்ந்த தமிழ்சொல் வைகுந்தத்தை மொழிபெயர்த்தா போலே இருக்கும் தமிழ்சொல் திருவிண்ணகர் கும்பகோணத்துக்கு வெகு அருகில் திருவிண்ணகர் ஒப்பிலியப்பன் திருக்கோவில் இந்த பகவான் திருவேங்கடமுடையானாகவே இங்கு காட்சி கொடுக்கிறார் அவர் ஒப்பிலாத அப்பன் வேதாந்தம் ந தற்சமஸ் அபதிகச் சரிஷதே பிரம்மத்துக்கு சமமானவரோ மேம்பட்டவரோ கிடையாது என்று கூறுகிறது ஆழ்வாரும் ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா சாதிக்கிறார் ஒத்தவனுமில்லை மிக்கவனும் இல்லை மிகுனரை இளன் தனக்கு மேம்பட்டவர்களையே இல்லாதவன் என்று கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கிறார் என்னை காட்டிலும் வேறுபட்டிருப்பவற்றுக்குள் என் குணத்திலோ எதிலோ எனக்கு சமமானதோ மேம்பட்டதோ கிடையாது என்ன கீதாச்சார்டன் திருவாக்கு இப்படி அனைவரிடத்திலும் எல்லாராலும் போற்றப்பட்ட எம்பெருமான் பரபிரம்மமாகவே கொண்டாடப்படுபவன் ஒப்பிலியப்பன் திருக்கோயிலில் காட்சி கொடுக்கிறார் இந்த கோயிலின் வரலாறு ஆச்சரியமானது ஒரு துளசி தேவி பகவானிடத்தில் உன் திருமார்பை லக்ஷ்மி அலங்கரிக்கிறாள் அதே போல அடியேனுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்க கண்டிப்பாக தருகிறேன் துளசிக்கு கேசவப்ரியாங்கிற பெயருண்டே எனக்கு மிகவும் பிடித்தவளாயிற்றே நீ உனக்கொரு சிறந்த பதவி கொடுப்போம் என்று கூறி மகாலட்சுமி பூலோகத்துக்குச் சென்று நம்மை அடையத் தவம் இருக்கிறாள் நீ போய் காவிரி கரையில் அவளுக்கு முன்பாக துளசி செடியாக தோன்றி வாழ்வாய் உன் மடியிலேயே லக்ஷ்மி பிறப்பாள் இது பகவான் கூறியது நமக்கும் மற்றொரு கதை தெரியும் துளசி காணனோத்பவா என்றுதான் ஆண்டாளுக்கே பட்டம் ஆண்டாளை பெரியாழ்வார் கண்டெடுத்ததே துளசி காட்டில்தானே இன்றும் அவதார ஸ்தலத்தை சிவலிபுத்தூரில் சேவித்துக் கொள்ளலாம் இப்படி துளசிக்கு பெருமான் கூற லக்ஷ்மி தேவியும் பெருமானை அடைய வேண்டும் என்று ஆசை கொண்டாள் இனி கதை தொடர்கிறது மிருகண்டு மகர்ஷியினுடைய குமாரர் மார்க்கண்டேயர் மார்க்கண்டேயர் மகாலட்சுமியே தனக்கு குமாரத்தியாக பிறந்து அவளை பெருமானுக்கு கல்யாணம் பண்ணிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கடும் தவம் புரிந்தார் இதே கேத்திரத்தில் இருந்தார் அப்போது பெருமான் குடுகுடு கிழவனாக வேடமிட்டு கொண்டு பங்குனி மாதத்து ஏகாதசி ஸ்ரவண நட்சத்திரத்தன்று இவர் முன்னே தோன்றி பெண் கேட்டார் ஆனால் முதியவரோ இதென்ன உம் பெண் சின்னவளாக இருக்கிறாள் நமக்கு கல்யாணம் பண்ணிக்கொடும் என்று வேண்ட மகர்ஷிக்கோ கவலை நீர் மிகவும் முதிர்ந்தவர் எப்படி நம் பெண்ணை பண்ணி கொடுப்பேன் அவளுக்கு உப்பு போட்டு சமைக்க கூட தெரியாது உமக்கு கொடுக்க முடியாது என்று மறுத்தார் ஆனால் பெருமானோ கவலைப்பட வேண்டாம் உம் மகளுக்கு உப்பில்லாமல் தான் சமைக்க தெரியுமானால் அப்படியே நாம் ஏற்றுக்கொள்வோம் இன்றிலிருந்து உப்பையே தவிர்ப்போம் என்று பெருமான் கூறினார் ஒப்பில்லாமல் இருந்த அப்பன் உப்பில்லாத அப்பனாகவும் ஆனார் உடனே ரிஷி வந்திருப்பவன் திருமால் என்று உணர்ந்து அவருக்கே தன் பெண்ணை திருமணம் புரிந்து கொடுத்தார் அன்றிலிருந்து இருவருமாக இந்த திருக்கோயிலில் எழுந்துருளி அடியார்களுக்கெல்லாம் அருள் புரிகிறார்கள் ஒப்பிலாத அப்பன் உப்பிலி அப்பன் திருவேங்கடமுடையானை போன்றே நெடுதுயர்ந்த திருக்கோலம் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் எழுந்துருளி இருக்கிறார் பூமி தேவினாச்சியார் அவளையும் உள்ளே ரிஷியையும் நிலையிலேயே நாம் காணலாம் உற்சவிக்கும் சேர்ந்தேதான் புறப்பாடு நடக்கும் விமானம் விஷ்ணு விமானம் தீர்த்தம் ஆர்த்தி புஷ்கரணி அகோராத்திர புஷ்கரணி என்றும் சொல்லுவதுண்டு இத்திருக்கோயிலில் க்ஷத்திரந்தோறும் அதாவது திருவோண நட்சத்திரத்தன்றுவண தீபம் எடுத்து குறி சொல்லுவது விசேஷமான மரபாக இருந்து வருகிறது இவ்வெருமானை நம்மாழ்வார் பதினோரு பாசுரங்களாலும் திருமங்கையாழ்வார் மூன்று பதிகங்களாலும் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் நம்மாழ்வார் பத்து பதினோரு பாசுரங்களால் திருவாய்மொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழியில் பாடுகிறார் செல்வம் நரகம் சுவர்க்கமுமாய் நட்பும் அமுதமுமாய் பல்வகையும் பரந்த பெருமான் என்னை அழ்வானே செல்வம் மல்குடி திருவிண்ணர் கண்டேனே திருவிண்ணகரில் பெருமானை கண்டேன் அவனிடத்தில் தான் வேறுபட்ட எத்தனை சேர்ந்து கிடக்கின்றன நானும் அவனோட சேரமாட்டேன் என்றுதான் பிடிவாதம் பிடித்திருந்தேன் ஆனால் ஷடக் என்று பார்த்தால் நம்மை பெருமான் சேர்த்து கொண்டான் எப்படி என்று வியந்தேன் அப்போதுதான் தெரிந்தது ஏழ்மை செல்வம் நரகம் சுவர்க்கம் பகை நட்பு நஞ்சு அமுதம் ஆகிய விருத்தமான இரண்டிரண்டு பொருள்களையும் தன்னிடத்திலே சேர்த்து வைத்திருக்கிறான் என் பெருமான் என்னை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே அல்லவே அவ்வெம்பெருமானுடைய திருவடிதான் எல்லாருக்கும் உடம்பாய் அழுக்கு பதித்த உடம்பாய் கரந்தும் தோன்றியும் நின்றும் கைதவங்கள் செய்தும் விண்ணோர் சிரங்களால் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் வரங்கொல் பாதம் அல்லால் இல்லை யாவர்க்கும் அந்த பகவானுடைய திருமேனிதான் பரம் சுடர் உடம்பு மிக உயர்ந்த சுத்த சத்தமயமான திருமேனி அழுக்கு பதித்த உடம்பு இங்கே பிறக்கிறான் நம்மைப் போல் சரீரத்தோயும் எடுத்துக்கொண்டிருக்கிறான் கரந்தும் தோன்றியும் நின்னும் ஒத்தத்தருடைய உள்ளத்து கொள்ளும் அந்தராத்மாவாகவும் இருக்கிறான் தோன்றியும் வெளியிலேயும் தோன்றுகிறான் மறைந்தும் தோன்றுகிறான் விண்ணோர் சிரங்களால் வணங்கும் திருவிண்ணகர் சேர்ந்த வரங்கோள் பாதம் திருவிண்ணகரப்பனுடைய உயர்ந்த பாதம் அல்லால் இல்லை அவன் திருவடிகள் அல்லாய் யாவர்க்கும் வன் சரண் ஷரண் நெத்தம் திருடமான திருவடிகள் என்று சாதித்தார் இந்த திருத்தலத்துக்கே ஏற்றம் அடுத்தடுத்த சந்நிதிகள் என்னப்பன் எனக்காயிகுழாய் என்னை பெற்றவளாய் பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் என்னப்பனுமாய் மின்ன சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவப்பன் தன்னொப்பார் இல்லப்பன் தந்தனன் தனது என்னாய் தோழி என்று சொல்லுவது வழக்கம் என்னை பெற்றவளாய் ஆகப் பெற்ற தாயாய் வளர்த்த தாயாய் தோழியாய் அப்பனாய் பெருமான் உள்ளான் பொன்னப்பன் அவனே மணியப்பன் அவனே முத்தப்பன் அவனே தனித்தனி சன்னிதி பொன்னப்பனுக்கும் மணியப்பனுக்கும் முத்தப்பமான் திருவண்ணகர் சேர்ந்த இல்லாத எம்பெருமான் சாதிக்கிறார் அதே திருமங்கி மூன்று பதிகங்கள் பாடியுள்ளார் அற்புதமான பதிகம் முதல் பாசுரத்தால் வண்டுனு நறுமலர் இண்டை கொண்டு பண்டை நம் என்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்று அங்கு அன்று அங்கு கண்டமோடு அகலிடம் கலந்தவனே ஆண்டாய் காண்பதோர் அருள் எனக்கு வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே ஆண்டாய் ஆண்டவனே பகவானே உனை காண்பதோர் அருள் எனக்கு அருள்தியேல் அடியேன் தேவரீரை காண வேண்டுமானால் அதற்கு தேவரீர்தானே அருள் புரிய வேண்டும் வேண்டேன் மனை வாழ்க்கை மறுபடியும் மறுபடியும் பிறக்கும் இவ்வாழ்க்கை வேண்டாம் விண்ணகர் மேயவனே உன் திருவடிகளையே காட்டு பிரிந்தேன் பெற்ற மக்கள் பெண்டிர் இவர் என்றிவர் பின்னுதலா அறிந்தேன் நீ பணிந்த அருள் என்னும் ஒள்வாள் உருவி எரிந்தேன் ஐம்பொலன்கள் எடர் தீர வெறிந்து வந்து செறிந்தேன் நின் அடிக்கே திருவிண்ணகர் மேயவனே இனி இந்த பந்துக்கள் ஆபாச பந்துக்கள் இவர்களையா பெறுவது உன்னை உன்னை அடைவதற்கும் அருள் என்னும் ஒள் உருவி நீ உன் வாழால் என் பாபங்களை வெட்ட அந்த வாழ் உன் அருள் என்னும் அது தவிர நமக்கு வேறு புகழ் கிடையாது மேலும் மையொண் கருங்கடலும் நிலனும் மணிவரையும் செய்ய சுடர் இரண்டும் இவையாய் நெஞ்சில் உயும் வகை உணர்ந்தேன் உண்மையால் இனி யாதும் மற்றோர் தெய்வம் பிரிதறியேன் திருவிண்ணகரானேன் வேறு தெய்வம் அறியேன் நீதான் கருங்கடல் போன்றவன் நிலம் மணி வரை போன்றவர் செய்ய சுடர் எடுந்து சூரிய சந்திரர்களைப் போன்றவன் வைய நின்ன நெஞ்சில் உயும் வகை உணர்ந்தேன் உன்னை எப்படி அடைய வேண்டும் உன் திருவடிகளே சரணம் என்பதையும் உணர்ந்தேன் இளங்குமரனாக இருக்கிறாய்வார் பாடுகிறார் பார்க்கடல் வைகுந்தம் கொண்ட குறைவார் கோயில் போல் வண்டு வளங் கிளறு நீழ் சோழை வன்பூங் கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் இந்தந்த திவ்வதேசங்களெல்லாம் பெருமான் இளமை மாறாமல் எழுந்துள்ள இருக்கிறார் நாம் திருவிநகர் ஒப்பில்லாதப்பன் திருவடிகளை பற்றினோமானால் நாமும் இளமை மாறாமல் பக்தியோடு இருக்கலாம் இளமை மாறாமல் பெருமானை பொய்ப்போய் சேவிக்கலாம் இளம மாறாமல் தொண்டுபுரியலாம் ஏனெனில் அவனே இளங்குமரன் அவனே தன்னொப்பார் இல்லப்பன் நமக்கு இகுள் நமக்கு பெற்ற பொன்னப்பன் மணியப்பன் முத்தப்பன் அனைத்துக்கும் மேலே என் அப்பன் என்னப்பன் நம்மாழ்வார் சொன்ன பெருமான் நம் அப்பனாய் நம் அனைவருக்கும் அப்பனாக திருவிண்ணகர் மேய்ந்த பிரானாக எழுந்துருளி இருக்கிறார் அவ்வெம்பெருமானை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு சேவிப்போம் ஒப்பிலாத அப்பனின் அருள் பெறுவோம்